श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला ீகாந்தோ மா ஜனங்கேவந்தாஸையம்புர்வேதப்பாரகை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுஷிகேந்திர ைபாயனம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மதுஷி கட்சாபி நமாவ மாதமே மேவசமே மேவிரவிமே யம் மம ओ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्यासदायकर्तुभ्यो वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरभ्योप्लरि प्रजान घन प्रत्यग्थों ब्रह्मवाहमस्मी ओ तपोभ क्षीण प ான் வீத்தராிணா முூமே ஆமோயா யோஷி கேஷ் நானோபதி விபு ே தன்ே கேவோ நானோபதிவா ஜாதிவர் ஆமோஸ்தோ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 அதற்குரிய லக்ஷணங்களை சொல்வதன் மூலம் உபதேசம் பண்ணுகிறார் கடைசியாக பார்த்தது ஆத்மா நிருபாதிகா ஆத்மா நிருபாதிகா ஆத்மா அபரிச்சின்னகா ஆத்மா அபரிச்சின்னாங்கிறது நாலாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் ஆத்மா அபரிச்சின்னகா ஆத்மா அத்வைதஹா ஆத்மா ஸ்வயம் பிரகாஷா ஆத்மஜானம் மித்யா அஞ்சாவது ஸ்லோகம் ஆத்ம ஜானம் மித்யா அப்புறம் சம்சாரா மித்யா ஆறாவது ஸ்லோகம் சம்சாரா மித்யா இந்த ஏழாவது ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் எல்லாமே ஏழாவது எட்டாவது ஸ்லோகங்கள் எல்லாம் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா பிரம்மந்தான் சத்தியம் ஜகத்து மித்யாங்கிறத உபதேசம் பண்ணுகிறது ஜகத்து அக்ஞான கல்பித்தம் உலகம் அஜானத்தினால் கற்பிக்கப்பட்டிருக்கு பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒன்பதாம் ஸ்லோகத்தில் பிரம்மணி பிரபஞ்சா கல்பிதா பிரம்மத்தில் பிரபஞ்சங்கள் கற்பிக்க பிரபஞ்சம்னு போட்டால் சரி பிரபஞ்சம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது ஸ்லோகம் பத்து பதினொன்று ஆத்மா நிருபாதிகா ஆத்மாவுக்கு உபாதி கிடையாது உபாதினால் என்னங்கிறது நீங்கள் மறந்துவிடக்கூடாது பின்னால் திரும்பவும் இதை பற்றி பேச போகிறோம் அதாவது நான் நெட்டையாக இருக்கேன் நான் குட்டையாக இருக்கேன்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 எந்த விதமான இதுவும் உபாதியும் கிடையாது ஆஹ ஆத்மா அகம் நெருபாதிகா தூக்கத்தில் ஒரு உபாதியோடையும் நமக்கு சம்பந்தம் இல்லை ஜாகிரத அவஸ்தையில தான் உபாதிகளோட சம்பந்தம் ஆஹ இந்த உபாதிங்கிறது மிச்சியான புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் கடைசியில் பார்த்தோம் கடைசி ஸ்லோகத்தில் பல உபாதிகள் காரணமாகத்தான் நான் சன்னியாசிங்கிறது உபாதி நான் ஞானிங்கிறது கூட உபாதி தான் நான் ஞானி நான் அக்ஞானி நான் ஆத்மபோதம் படிக்கிறதுக்கு முன்னால் அக்ஞானியாக இருந்தேன் ஆத்மபோதம் படித்த பிறகு நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ பேச்சுக்காக சொன்னால் தப்பு இல்லை ஆனால் வாஸ்தவமாக ஆத்மா அஜ்ஞானியும் அல்ல ஆத்மா ஜானியும் அல்ல ஆத்மா வரூபம் அறிவே வடிவானது ஆத்மா அறியாமையோ அறிவை அறியும் அறிவாக இருப்பதோ அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆக ஜாதி வர்ணாசிரமாதயாங்கிறதுல இன்னொரு பாடபேதம் ஜாதி நாம ஆசிரமாதயா வருணங்கிறதுக்கு பதிலாக அர்த்தம் என்ன சொல்கிறீங்க ஜாத்தின்னு சொன்னால் மனுஷிய ஜாதி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 ஒரு திட்டமிட்ட குழு அதுக்கு பேர் வர்ணம்னு பேரு பிராமணன் ஷத்ரியன்லாம் சொல்கிறோமே அதான் அப்படி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜாத்திங்கிறதுக்கு இந்த அர்த்தத்தையே சொல்கிறது ஜாத்தின்னா பிராமண ஜாதி ஷத்ரிய ஜாத்தின்னு சொல்கிறோமே ஒரு விவகாரத்தில் ஆனால் வந்து வர்ணம்ங்கிறது இந்த பிராமணன் ஷத்ரியங்கிறதுக்கு வர்ணம்ங்கிறது சரியான சப்தம் ஆனால் என்ன பண்ணுறது அரசாங்கம் ஜாதின்னு கேட்குறது மேலே வந்து ஜாதிகள் இல்லை அடி பார்ப்பாள் அப்புறம் வந்து என்ன கேட்குறது அரசாங்கம் ஜாதியை கேட்கறது அப்போ எழுத வேண்டியிருக்கு இந்து நாடார் செட்டியார் முதலியார் அப்புறம் வந்து பாண்டிய வேளாளர் துழுவ வேளாளர் அப்படின்னு எழுதி உட்காண்டிருக்காங்க எத்தனை வருஷம் எழுத போகிறாங்க தெரியாது இது நிறைய பேருக்கு குழப்பம் வேறு அம்மா ஒரு ஜாதியாக இருந்து அப்பா ஒரு ஜாதியாக இருந்துன்னு வச்சுங்கோ எந்த ஜாதியை போடுறதுன்னு தெரியாமல் குழம்புறான் அப்பா ஜாதியை போடவா அம்மா ஜாதியை போடவான்னு அதுக்கு என்ன ரூல் கொடுந்துருக்காங்கன்னு தெரியல அப்பா ஜாதியை தான் போடணும் ஏன் அம்மா ஜாதியை போடக்கூடாது அதுக்கு ஒரு பட்டி பண்ணுறோம் என்ன பண்ண முடியும் ஆஹா நாம இது வரணுங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு பாட்டம் என்ன இருக்குது நாம நாமன்னா பேர் ஆத்மாவுக்கு ஏது பேர் உடம்புக்கு தான் அனாத்மாவுக்கு தான் பேரெல்லாம் ஆக ஆத்மாவுக்கு நாமம் கிடையாது ஆத்மாவுக்கு ஜாதி கிடையாது ஆத்மாவுக்கு ஆசிரமமும் கிடையாது ஆசிரமம்னா மாணவ வாழ்க்கை முறை இல்லற வாழ்க்கை முறை துறவு வாழ்க்கை முறை ஆசிரமும் ஆதையாகனு போட்டுறார் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா மதம் எல்லாம் சேர்த்துக்க வேண்டிதான் எல்லாம் ஆத்மனி ஆரோபித்தாக ஆத்மா விலகைகளெல்லாம் கற்பிக்கப்பட்டிருப்பவைகள் நாம் எல்லாம் கற்பனைகளோடு சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் உண்மையாக வாழ்கிறோமானா கற்பனைகளோடு வாழ்கிறோம் கற்பனையான உண்மைகள் போல உண்மையான கற்பனைகள் போல தோன்றுவதில் இணைச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிலேயே கற்பனை அதாவது உண்மை பொய்யுங்கிறோம் உண்மை பொய்யுங்கிறதே கற்பனைங்கிறது உண்மை பொய்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 அதனுடைய சுவையையும் நிறத்தையும் அது காட்டுகிறது அதே போல் ஆத்மா எதோடு சேர்ந்து காணப்படுகிறதோ அதனுடைய தன்மைகளின் மூலம் அது சொல்லப்படுகிறது வாஸ்தவமாக ஆத்மாவுக்கு இதெல்லாம் ஒன்று ஒன்றா உடைக்கிறார் நமக்கு இருக்கிற ஒரு அபிமானத்தையும் உடைக்கிறார் ஜாதி அபிமானம் வர்ணாபிமானம் ஆசிரமாபிமானம் இதெல்லாம் மித்யாபிமானம் வாஸ்தவமாக ஆத்மாவுக்கு ஜாத்தியோ வர்ணமோ ஆசிரமமோ கிடையாது நம்ம ஒரு ஜாதி வர்ண ஆசிரம அபிமானத்தோடு பேசுகிறோம் இன்னொருத்தருடைய ஜாதி வர்ணாமம் அபிமானத்தோடு பேசுகிறோம் அதுக்கெல்லாம் ரொம்ப ஓவர் ரியாலிட்டி கொடுக்கக்கூடாது அதிகமான சத்தியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தாத்பரியம் ஆக ஆத்மா நிருபாதிக்காங்கிறது தான் இங்கே ஆத்மாவுக்கு சொல்லப்படுற லம் அகம் ஆத்மா நிருபாதிகா நான் யாரு ந அகம் நிருபாதிகா அஸ்மி ஆத்மா நிருபாதிகமாக இருக்கு ஆகையினால அகம் நிருபாதிகா எனக்கு எந்த உபாதியும் கிடையாது ஸ்வப் தூக்கத்தில் இருக்கிறது மாதிரி தூக்கத்தில் எனக்கு எப்படி எந்த அபிமானமும் இல்லாமல் நான் தூங்குறேனோ அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையில் எந்த बुद्धिपूर्म वाकुक आह आत्मारोपितासवर्णादिभेद अर्थश्लोक पंचीकमूत संभव कर्मस शरीर सुखदुखा भोगायतनमुच्यते, संभवं कर्मसंचितं, முச்சீத்தூத்தம் கர்மச்சரீரம் भोगायतनमुच्यते, ஆச்சாரியர் ஆத்மாவினுடைய லக் சொல்வதன் மூலம் ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் இந்த ஆத்ம ஜானமாவது நமக்கு மோக்ஷாதனமாக அமைகிறது அகம் முக்தோஸ்மி அப்படின்னு நம்மை உணரும்படி எப்பொழுதுமே நான் ஒரு நாளும் சர்வதா சர்வதா எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் நான் பத்தனே கிடையாது சர்வதா அகம் அபத்தா அபத்தான அர்த்தம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் நபத்தா சர்வதா நபத்தா அபத்தா சர்வதா சர்வத ஒரு நான் பத்தனாக முடியாது ஒரு நான் பத்தனாக முடியாது நான் பத்தனா என்ன பத்தன்கிற வார்த்தையை கணந்துடக்கூடாது பத்தகான்னு சொன்ன கட்டுண்டவன் சம்சாரி அகம் நித்திய அசம்சாரி அஸ்மி சர்வத்திர அசம்சாரி அஸ்மி சர்வதா அசம்சாரி அஸ்மி நான் எப்பொழுதும் எங்கும் அசம்சாரியாகவே இருக்கிறேன் அதுதான் விஷயம் இப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது ஷரீரத்தினுடைய லட்சணத்தை சொல்லுகிறது இந்த ஸ்தூல ஷரீரத்தினுடைய லட்சணம் என்ன ஸ்தூல ஷரீரம் என்னது அப்படிங்கிறார் ஷரீரம் இந்த ஷரீரம் எப்படிப்பட்டது இது பாருங்க இந்த சரீரத்துக்கு சொல்கிறார் இதுக்கு இதனுடைய காரணம் என்ன பஞ்சீகிருத்த மகாபூத சம்பவம் ஷரீரம் கர்ம சஞ்சிதம் ஷரீரம் சுகதுக்கானாம் போகாயத்தனம் ஷரீரம் மூணு சொல்ற அதாவது இந்த ஷரீரம் உண்டானத்துக்கு காரணம் என்ன இந்த ஷரீரம் என்ன வேலை பண்ணுறது காசு என்ன ஃபங்க்ஷன் என்ன இந்த ஸ்தூல ஷரீரத்துக்கு காரணம் என்ன இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய செயல் என்ன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 ஆக இந்த ஷரீரம் பாஞ்ச பௌத்திகம் ஷரீரம் வந்து பாஞ்ச பௌத்திகம் ஷரீரம் நாய்க்கும் ஷரீரம் பாஞ்ச பௌத்திகம்தான் கொசுவுக்கும் இந்த மரத்துக்கும் சரீரம் பாஞ்ச பஞ்சபூதத்தினுடைய கலவை இல்லாமல் கிடையாது சாஸ்திரத்தில் அது வந்து ஒரு பஞ்சீகரணம்னு ஒரு முறை சொல்லப்படுறது அதாவது ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய தமோ குணத்தில் அதாவது சிருஷ்டியை வந்து சாஸ்திரம் இப்படி சொல்லுகிறது நல்லா நான் சொல்கிறத கவனமாக புரிஞ்சுக்கோங்க பிரம்மம் நான் இது அப்புறம் எழுதி போடுறேன் பிரம்மன் இதை என்ன முடிஞ்சால் ஒரு சார்ட்டுன்னு தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் பிரம்மன் இருக்கு அந்த பிரம்மன் நிற்குணம் நிர்வீகாரம் பிரம்ம நகுணம் பிரம்ம நிர்விகாரம் பிரம்ம ப்ரம்மசுசலிங்கம் ஆக பிரம்ம நகுணம் பிரம்மாபுல்லிங்க இருக்குது அது பிரம்மாசம் நகார்த்த புல்லிங்க பம்மண்ணிரம்மாணவு பிரம்மாணா அது நகாராந்த புல்லிங்கம் அது நகாராந்த நபும்சகலிங்க ப்ரமன்னா பிரம்ம பிரம்மணி பிரம்மாணி பிரம்ம பிரம்மணி பிரம்மாணி சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன் ஆஹா நிர்குணம் பிரம்ம நிர்விகாரம் பிரம்ம பிரம்மன் அனாதி தத்துவபோதத்தில் இப்படி ஒரு பாடம் இருக்குது அதெல்லாம் இங்கே விச விசேஷமாக ஜாஸ்தி அதை ஞாபகப்படுத்துகிறேன் ஆஹ் பிரம்மனுடைய லக்ஷணம் நம்ம மனசில் ஞாபகம் இருக்கணும் பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி பிரம்மனை சார்ந்து மாயேன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிற போது பிரம்மனுடைய லக்ஷணத்தை தெரிஞ்சுக்கணும் பிரம்மன் மாயா இந்த சிருஷ்டியை பற்றி சொல்லும் பொழுது என்ன நம்ம படிக்க போகிறது படிச்சுட்டு இருக்கிறது சரீரத்தை பற்றி அதில் ஒரு வாக்கியம் வந்துடுத்து பஞ்சீகிருத்த மகாபூத சம்பவம் அப்படின்னு வந்துடுத்து ஆஹ் சம்பவம்னா என்ன அர்த்தம் நன்றாக உண்டாகி இருக்கிறது எதனால உண்டாகி இருக்கிறது மகாபூதங்கள்ல இருந்து உண்டாகி இருக்கிறது எப்படிப்பட்ட மகாபூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட மகாபூதங்கள்ல இருந்து உண்டாகிருக்கு இந்த பஞ்சீகரணம்னா என்ன அதுக்கு விளக்கத்துக்காக போறேன பிரம்மம் இருக்கு பிரம்மம் வந்து நிர்குணமா இருக்கு நிர்வீகாரமா இருக்கு நிர்குணம்னா என்ன அதுக்கு குணங்கள்லாம் கிடையாது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 ஈஸ்வரன் வரார் நான் இவ்வளோதான் சொல்லுவேன் மாயையோட சத்வ பிரதானத்திலேருந்து ஈஸ்வரன் வரார் மாயையோட ரஜப்பிரதானத்திலேருந்து இங்கே போட்டிருக்கோமா சார்ட் இருக்கா அப்படியே இல்லை மாயையோட ரஜப்பிரதானத்திலேருந்து அனந்த ஜீவர்கள் வருகிறார்கள் மாயினுடைய ரஜப்பிரதானத்தில் அனந்த ஜீவர்கள் வருகிறார்கள் இதுலேயும் சொல்றது உண்டு சத்வத்தில் சத்வம் அவ்யாக்கிருத்த ஈஸ்வரன் ச சத்வத்தில் சத்வம் அவ்யாக்கிருத்த ஈஸ்வரன் சத்வத்தில் ரஜஸ்ஸு ஹிரண்ய கர்பன் சத்வத்தில் தமஸு விராட் ரொம்ப இதெல்லாம் சொல்லணும்னா அதில் சொல்லணும் அப்புறம் ராஜசாம்சத்தில் அனந்த ஜீவர்கள் வருகிறார்கள் இந்த அனந்த ஜீவர்கள்லையும் சத்வத்தில் சத்துவம் தேவர்கள் சத்வத்தில் ரஜஸ்ஸு மனுஷிய ஜீவர்கள் அது சரீரம் வரும் ஜீவர்கள்ங்கிறதான் எடுத்துக்கணும் அதுவும் கூட சரியா வராது ஜீவர்கள் அனந்த ஜீவர்கள் போரும் ஜீவர்களே போட்டுங்க தேவ வேண்டாம் மனுஷிய வேண்டாம் ஜீவர்கள்னு போட்டுடா போறும் மாயையினுடைய சத்துவ பிரதானத்தில் ஈஸ்வரன் வர்றார் மாயினுடைய ரஜப்பிரதானத்தில் ஜீவர்கள்லாம் வருகிறார்கள் மாயினுடைய தமப்பிரதானத்திலருந்து தான் பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகிறது மாயினுடைய தமப்பிரதானத்தில் பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகிறது ஆனால் அதுலேயும் சத்வம் தமசில் ரஜஸு தமசில தமசு இருக்கு மூணு இருக்கு அதில் சாத்விகாம் தான் பஞ்ச ஞானேந்திரியங்களும் இதெல்லாம் சூக்மபூதம் பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் இருக்கு அதில் சாத்விகாம்சத்துல இருந்து பஞ்ச ஞானேந்திரியங்களும் அந்தகரணமும் உண்டாகிறது அதாவது பார்க்குற சக்தி கேட்குற சக்தி முகர்ற சக்தி சுவைக்கிற சக்தி தொட்டு உணர்கிற சக்தி சிந்திக்கிற சக்தி எல்லாம் இதிலிருந்து வருகிறது இதெல்லாம் அபஞ்சீகரணம் அப்பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதம்னு பேர் இது சாத்விகம்சத்தில் ஞானேந்திரியங்கள் அஞ்சும் அந்தக்கரணமும் உண்டாகிறது இதில் மா தம பிரதானில இருந்து உண்டாகிற பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய சாத்விகாம் அம்சம் தமஸில் சத்துவம் பஞ்சபூதங்களே உண்டாகிறது அந்த பஞ்சபூதங்கள்ல சாத்விகாம்சத்துல ஞானேந்திரியங்கள் அஞ்சும் அந்த கரணமும் உண்டாகிறது அதனுடைய ராஜசாம்சத்துல கர்மேந்திரியங்கள் அஞ்சும் பிராணனும் உண்டாகிறது இப்போது சாத்விகாம்சமும் சிருஷ்டியாயிடுத்து ராஜசாம்சமும் சிருஷ்டி ஆகிடுது இனி தாமசாம்சம் இருக்கு இந்த தாமசாம்சான் என்னாகிறது தாமசாம்சத்தில் இருக்கிற ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி இதெல்லாம் என்னாகிறது பாதி பாதியாக முதல்ல பிரியரு ஐந்து பூதம் பத்தாக்கி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 இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க நடந்து போகிறாங்க நடந்து போகிறப்ப பழனிமலைக்கோ எங்கேயோ நடந்து போகிறாங்கன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறார் சக்கரை எடுத்துக்கிறார் இன்னொருத்தர் புளியஞ்சாதம் எடுத்துக்கிறார் இன்னொருத்தர் தேங்காய் சாதம் எடுத்துக்கிறார் இன்னொருத்தர் எலுமிச்சம்பழ சாதம் எடுத்துக்கிறார் இன்னொருத்தர் தயிர் சாதம் எடுத்துக்கிறார் அஞ்சு சிரியா பூச்சா அஞ்சு பூச்சி ஒரு இடத்துல ஒரு இடத்துல சாப்பிட்ற போது அவங்கவுங்க அவங்கவங்க கொண்டு வந்த உணவை பாதி பாதி வச்சுக்கிறாங்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்க பாதியை என்ன பண்ணுறாங்க நாலு பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க ஆச்சா எல்லாருக்கும் அவங்க அவங்களுது வருமா வராதா அவங்க அவங்களோடத பாதியை வச்சுக்கிண்டு இன்னொரு பாதியை நாலு பேருக்கும் பிரித்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி புரிஞ்சுக்கணும் ஆஹா ஆகா மாயையினுடைய தமப்பிரதானத்திலருந்து உண்டாகிற தாமசாம்சம்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 இதுலேயே போயிட்டே இருக்கும் தமஸுல தமசு தமஸில் ரஜஸ்து தமஸில் சத்துவம் அப்படிலாம் போச்சுன்னு சொன்னால் நிறைய சரீரபேதங்கள் ஏற்படும் ஆக நம்ம எல்லாருக்கும் சாமானிய காரணம் என்னன்னு கேட்டால் உடம்பு பஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூத சம்பவம் பஞ்சம்னு ஸ்லோகத்தில் இல்லை பஞ்சீகிருத்த மகாபூத சம்பவம் ஷரீரம் இந்த சரீரம் எதனால உண்டாச்சுங்கிறத மறக்கக்கூடாது பஞ்சபூதங்களால் உண்டானது இந்த உடம்பு இது பாஞ்ச பௌத்திக சரீரம் எல்லா உடம்பும் இப்படி தான் உங்கள் உடம்பும் பாஞ்ச பௌதிகம் என் உடம்பும் பாஞ்ச பௌதிகம் ஆனால் ஒரு உடம்பு மாதிரி இன்னொரு உடம்பு இல்லை ஒன்று ஒன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அந்தந்த ஜீவன் பண்ணிருக்கிற கர்மான சாஸ்திரம் சொல்லுகிறது ஆ கர்ம சஞ்சிதம் அடுத்தது விஷேஷ காரணம் இந்த உடம்புக்கு சாமானிய காரணம் என்ன பஞ்சபூதங்கள் விசேஷ க பஞ்சீகிருத பஞ்சபூதங்கள்னு சொல்லணும் பஞ்சீகிருத மகாபூதம்தான் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு விசிபிள் பாடி உங்கள் உடம்ப நான் பார்க்க முடியும் என் உடம்ப நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்தூல சரீரம் பருவுடல் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்ச உண்டானது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 அது பண்ணினா கர்மா இந்த சரீரம் கிடைச்சாலும் அது ஒரு புண்ணியமா யாரோ ஒருத்தர் வீட்டில இருந்து சௌக்கியமா வாழ்றது ஆ கர்ம சஞ்சிதம் சஞ்சித்தம்னா கர்மத்தினால் சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம் சம்மக்கு சித்தம் சஞ்சித்தம் கர்ம சஞ்சித்தம் ஆ விசேஷ காரணம் கர்மா சரி இது ரெண்டும் காரணம்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 சுகதுக்கானக ஆயத்தனம் ஷரம் உச்சதே இது ஷரீரத்தினுடைய ஸ்வரூபம் நேச்சர் ஆஃப் பாடி பாடியினுடைய ஷரீரத்தினுடைய தன்மை என்ன பஞ்ச மகாபூதங்களை தனக்கு சாமானியமான காரணமாக கொண்டிருக்கிறது கர்மங்களை விசேஷமான காரணமாக கொண்டிருக்கிறது இன்ப துன்பங்களை நுகருவதற்கு இருப்பிடமாக இந்த உடம்பு அமைந்திருக்கிறது உயிரானதுன்னு போட்டுக்கணும் ஆத்மாவானது சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கான இருப்பிடமாக இந்த உடல் அமைந்திருக்கிறது அடுத்தது பஞ்சப்ராண மனோபுத்தி தசேந்திரியசமன்விதம் அப்பஞ்சீத்தம் சூக்மா பஞ்சபிரணமோன்வித்தீத்தூத்தம் சூக்மான நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இந்த பிக்சர் இருந்துகிட்டே இருக்கணும் பிரம்மம் மாயா சத்வாம்சம் ராஜசாம்சம் தாமசாம்சம் அகசத்வாம்சத்தில் ஈஸ்வரன் ராஜசாம்சத்தில் ஜீவர்கள் தாமசாம்சத்தில் பஞ்சமகாபூதங்கள் பஞ்சமகாபூதங்களில் தமசில் சத்வம் தமசுல ரஜசு தமசில் தமஸு தமசில் சத்வத்தில் தான் ஞானேந்திரியங்களும் அந்தகரணமும் இருக்குது தமஸில் ரஜஸில் தான் கர்மேந்திரியங்களும் பிராணனும் இருக்குது தமஸில் தமஸு தான் பஞ்ச மகாபூதங்களாக ஸ்தூல பூதங்களாக பஞ்சீகரணத்தினால ஏற்பட்டு அதுதான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமாகவும் ஸ்தூல ஷரீரமாகவும் காட்சி இந்த ஸ்தூல பிரபஞ்சம் அல்லது ஸ்தூல ஷரீரம் தான் இங்கே டாபிக் ஸ்தூல ஷரீரம் நிறைவு பெற்றது இப்போ சூக்ம சரீரத்தை பற்றி சொல்கிறார் சூஷ்மசரீரம்னு ஒன்று இருக்குது ஜீவனுக்கு அது கூடவே எப்பவும் இருக்குது அதனுடைய லக்ஷணம் சொல்கிறார் சூக்ம ஷரீரஸ் ஸ்வரூபம் இதுக்கு முன்னால் படித்தது ஸ்தூல ஷரீர ஸ்வரூபம் இப்போ படிக்கிறது சூக்மசரீர ஸ்வரூபம் நேச்சர் ஆஃப் சட்டில் பாடி உங்கள் சூக்ம சரீரம் என் கண்ணுக்கு தெரியாது என் சூக்ம சரீரம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தில் இயங்கிறத வச்சு சூக்ம சரீரத்தை நாம் பிரத்யக்ஷமாக பார்க்காட்டாலும் அது சாட்சி பிரத்யக்ஷம்னு சொல்லுவோம் அனுமானம்னு அர்த்தம் பண்ண முடியாது நேரடியாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தெரியுது இந்திரியங்களெல்லாம் சூக்ம சரீரம் இந்திரியங்கள்லாம் சூக்ம சரீரத்தில் இருக்குது இந்திரியங்களை நான் அனுபவிக்கிறேன் ஆகையினால இந்திரியங்களுக்கு பிரத்யமாகிறது தான் பிரத்யட்சம்போம் இப்போ இந்திரியங்கள் என்னவா இருக்குன்னா இந்திரியங்கள்லாம் எனக்கு பிரத்யக்ஷமாக இருக்குது விஷயங்கள்லாம் இந்திரியங்களுக்கு பிரத்யக்ஷமாக இருக்குது புரியுறதா விஷயங்கள்லாம் இந்திரியங்களுக்கு பிரத்யக்ஷமாக இருக்கு இந்திரியங்கள் எனக்கு டேரக்டாக பிரத்யக்ஷமாக இருக்குது பிரத்யம்னா என்ன எனக்கு நேராக புரியுறது ஐ ஹாவ் சென்ஸ் ஆர்கன்ஸ்னு யாருக்கு தெரியும் நான் சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் உடையவனாக இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு சென்சாருக்குலாம் ஒர்க் பண்ணுறதா இல்லையான்னு எப்படி தெரியும் என் கண்ணு எவ்வளோ தூரம் உங்கள் முகத்தை காட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா என் கண்ணு இப்போ உங்களையெல்லாம் நிழல் மாதிரி தான் எனக்கு தெரியுது கண்ணாடி போட்டால் தான் கொஞ்சம் கிளாரிட்டி என் கண்ணு எவ்வளோ தூரம் நல்லா தெரியுது தெரியலேங்கிறது உங்களுக்கு தெரியாது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கண்ணு சரியாக தெரிஞ்சால் போகும் இப்போ இந்த சக்தியெல்லாம் இருக்குது இதெல்லாம் சூக்ம சூஷ்ம அவயவங்கள் சூக்ம உறுப்புகள் அது எப்படி இந்த சூக்ம சரீரம் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார் பஞ்ச பிராண மனோ புத்தி தச இந்திரிய சமன்விதம் அபஞ்சீகிருத்த பூதோத்தம் சூக்ஷ்மாங்கம் போக சாதனம் முதல்ல சாமானிய காரணம் எப்படி ஸ்தூல சரீரத்துக்கு சாமானிய காரணம் பஞ்சபூதங்கள்னு சொன்னோமோ விசேஷமான காரணம் கர்மானு சொன்னோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் போட்டுக்கணும் அபஞ்சீகிருத்த பூதோத்தம் எல்லாருடைய சூக்ம சரீரமும் சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்தது சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள்ல வந்தது அதான் சொன்னேன் தமஸ்ல சத்துவம் சத்துவத்திலிருந்து உண்டானது தான் பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சபூதங்களிலிருந்து உண்டானதுதான் எனது மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த காதுங்கிற இந்திரியம் ஆகாசத்தோட அம்சம் நாக்குங்கிறது வந்து ஜலத்தோட அம்சம் மூக்குங்கிறது வந்து வாயுனுடைய அம்சம் வாயுனுடைய வெளிப்பாடு கண்ணு வந்து நெருப்பு அது வந்து மூக்கு வந்து பிருத்திவி துவம் பூமியினுடையது தோல் வந்து வாயு தத்துவம் தோலில் நம்ம ஊறு உணர்ச்சி இருக்கே அது வாயு தத்துவம் இந்த நாளும் சேர்ந்து உள்ளுக்குள்ள மனசு புத்தி சித்தம் அகங்காரம் சில பேர் அதுலேயே பிரித்து சொல்லுவாங்க உள்ளம்னு வேறு பிரிப்பாங்க அதாவது அந்த கரணம் தத்துவம் அதில் வந்து மனசு வந்து வாயு தத்துவம் புத்தி வந்து அக்னி தத்துவம் சித்தம் வந்து ஜல தத்துவம் அகங்காரம் வந்து பிருத்திவி துவம் அப்படி சொல்றது உண்டு சம்பிரதாயத்தில் உண்டு ஆ இதெல்லாம் பஞ்சபூதங்களால உண்டானது ஆஹ சூக்ம சரீரமும் பஞ்சபூதங்களால உண்டானது கர்மேந்திரியங்களுக்கு இதெல்லாம் உண்டு சாமானிய காரணம் இதை சொல்லியிருக்கார் விசேஷ காரணத்தை சொல்லணும் விசேஷ காரணம் இதுக்கும் கர்மா இங்கே புஸ்தகத்தில் இல்லை நம்ம சப்ளை பண்ணிக்கணும் இந்த ஸ்லோகத்தில் இல்லை ந ஒருத்தர் மனசு மாதிரி ஒருத்தருக்கு இல்லை ஒருத்தருடைய இந்திரிய சக்தி மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை ஒரு ஒருத்தருக்கு அதில் தாரதமியம் இருக்குது ஒரு ஒருத்தருக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது வயசான பிறகும் கூட அப்படி கிடையாது ஆகையினால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை அதனால் அதுக்கு பேர் அது கர்மா காரணம் ஒரு ஒருத்தருடைய சூக்ம சரீரம் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கர்மா காரணம் புண்ணிய பாப்பங்கள் அதற்கு காரணம் அப்புறம் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அதை வர்ணிக்கிறார் பஞ்ச பிராண மனோபுத்தி தஷேந்திரிய சமன்விதம் பஞ்ச பிராணன்னா பிராணன் அபானன் யானன் அப்படின்னு பிராணனுடைய தன்மைகள் இருக்குது அதாவது மேல் நோக்கி வர்ற காற்றுக்கு பிராகமனவான் வாயு பிராணகா கீழ் நோக்கி போகிற காற்று உடம்புக்குள்ள அதுக்கு பேர் அதோகமனவான் வாயு அவ அபானகா சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கிற வாயுவுக்கு பேரு வியானகா வியானப் பிராணன் பிராணப் பிராணன் அபான பிராணன் வியானப் பிராணன் உதானப் பிராணன் இந்த மேல் நோக்கி வர்றது கொட்டாவி வர்றது ஏப்பம் வர்றது கடைசியில் உடம்புலேருந்து உயிரையே பிரிக்கிறது எல்லாம் உதான வாயு உத்கமனவான் வாயு உதானஹா பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அ சமானன்னா போடுற உணவெல்லாம் ஜீரணம் பண்ணுற பிராணன் ஆக சமான பிராணன்னு மனஹா மனஹான்னு சொன்னால் தெரியுமே நமக்கு தான் இருக்கேன் ஓயாத என்னால்தே இல்லாமல் நினச்சிகிட்டே இருக்கிற மனசு புத்தி மனசுன்னு சொன்னால் எனது வேவரிங்காக இருக்கிற தாட்ஸ் இப்படியா அப்படியா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது குழப்பமாக இருக்கிற எண்ணங்களுக்கு பேர் தான் மனசுன்னு ஒரு முடிவில்லாமல் எப்படி எப்படி இருக்கோமே டயலமானு சொல்கிறோமே கதவை பூட்டினோமா பூட்டலையா இதை படிக்கலாமா படிக்கணும் இந்த பஞ்ச ஆத்மபோதத்தை படிக்கலாமா வேண்டாமா இப்படி போயின்னு இருக்கே ஸ்லோகம் திடீர்னு இதை தொடர்ந்து கிளாஸுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னா அது மனசுன்னு அர்த்தம் இல்லை புரியறதோ புரியலையோ தொடர்ந்து வந்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்கு பேர் புத்தின்னு பேர் புத்திங்கிறது நிச்சயம் எது நிச்சயம் பண்ணுறதோ அதுக்கு பேர் நிச்சயாத்மிகா விற்திஹி சங்கல்ப விகல்பாத்மிகா சஞ்சலாத்மிகா விறத்தி மனஹா சஞ்சலாத்மிகமான விறத்திக்கு மனசுன்னு பேர் அது ஒரு விறத்தி தான் ஒரு தாட்டுக்கு பேர் தான் மனசுன்னு வச்சுருக்கோம் அதாவது இப்படியா அப்படியான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற விறத்தி இருக்கே அதுக்கு மனசுன்னு பேர் நிச்சயாத்மிகா விற்த்தி இப்படித்தான் இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு உறுதியாக இருக்கிற விறத்திக்கு பேர் புத்தி சித்தம் அகங்காரத்தை அவர் போடலை சித்தம் அகங்காரத்தை நம்ம சப்ளை பண்ணிக்கலாம் சித்தம்னு சொன்னால் ஏதாவது ரீகலக்டிங் எல்லாம் பழைய இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு பேர் சித்தம்னு பேர் அப்புறம் அகங்காரம்னா நான் இதை செய்தேன் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் இதை செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு அகங்காரம்னு பேர் இதெல்லாம் மனசனுடைய தன்மைகள் அந்த கரணத்தினுடைய தன்மைகள் மனசினுடைய தன்மைகள்னு சொன்னால் பழபடியும் குழப்பம் வரும் அந்த கரணத்தினுடைய உள்ளே இருக்கும் கருவி உடலின் உள்ளே இருக்கும் கருவி அதனுடைய தன்மைகள் இதெல்லாம் புறக்கருவிகள்னு பேர் மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாம் என்னது புறக்கருவி உள்ளுக்குள்ளே இருக்கிற கருவி அகக்கருவி அகக்கரணம் தச இந்திரியம் தச இந்திரியம் இப்போ பஞ்சப்பிராண ஸ்லோகத்துக்கு ஆட்ருக்கு சொல்கிறேன் நான் இடையில விஷயலாம் சொன்னாலும் ஸ்லோக ஆட்ரு படி பார்த்தா பஞ்சப் மனசு புத்தி தச இந்திரியம் தச இந்திரியம்னா கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு தசேந்திரியங்கிறது என்ன சக்ஷு ரசனா கிராணம் மெய்வாய் கண்மூக்கு செவி அதே மாதிரி வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் வாக்குன்னா பேசுகிற சக்தி பாணின்னு சொன்னால் கை காலை அசைக்கிறது எடுக்கிறது வைக்கிறது பாணி சக்தி இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லணும் உங்களுக்கு ஏதாவது ஞானேந்திரியம்னா வெளியில் இருக்கிற விஷயங்களெல்லாம் கிரகிக்கிறது உள்ளுக்குள்ளே தெரிஞ்சுக்கிறது இந்த சுவையை அறியறது வாயுங்கிறது நாக்கு பேசுறது பேசுகிற போது அது கர்மேந்திரியம் சுவைக்கிறபோது அது ஞானேந்திரியம் ஆறு நாக்கு ஒண்ணுதான் கர்மேந்திரியமாகவும் ஞானேந்திரியமாகவும் இருக்கு பேசின்ண்டே சாப்பிட்டா ஞானேந்திரியம் வேலை செய்யாது ஞானேந்திரியம் வேலை செய்யற போது கர்மேந்திரியம் வேலை செய்யப்படாது ஆக ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் கர்மேந்திரிய நாம வந்து செயல்படுத்துற கருவிகள் ஞானேந்திரியம்ங்கிறது உலகத்தை அறிஞ்சுக்கிற கருவி ஆகா வாக்கு பாணி பாதம்னா நடக்கிறது பாயுன்னு சொன்னால் மலங் மலமூத்திரத்தை தியாகம் பண்ணுறது உபஸ்தம்னு சொன்னால் குழந்தைய உண்டு பண்ணுற சக்தி இதெல்லாம் சேர்த்து இதுக்கு பேர் கர்மேந்திரியங்கள் மொத்தமாக போட்டார் தசேந்திரியம்னு போட்டார் ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் தமிழ் எருவாய் கருவாய் சொல்லுவார்கள் பஞ்சபிராணன் மனசு புத்தி சூக்மசரீரம்னா என்னங்கிற ஞானம் நமக்கு இருக்கணும் பஞ்சபிராணன் மனசு புத்தி நம்ம பிராக்கெட்ல ரெண்டு போட்டுக்கணும் சித்தம் அகங்காரம் அறம் தசேந்திரியம் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரிய அஞ்சு எத்தனையாச்சு ஸ்லோகப்படி பார்த்தா இதில் பத்து அதில் அஞ்சு பதினஞ்சு ரெண்டும் பதினேழு போட்டிருக்கு நம்ம பிராக்கெட்டில் போட்ட ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ ஆகும் பத்தொம்பது ஆகும் பஞ்சஞானேந்திரியாணி பஞ்சகர்மேந்திரியாணி பஞ்சப்பிராணாதய மனஷ்ச்செய்கம் புத்திஷெய்கா ஏவம் சப்தத எத் திஷ்டதி தத் சூக்மசரீரம் அப்படின்னு தத்துவபோதத்தில் சொல்லியிருக்கு அதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறோம் தத்துவபோதம் படிச்சுட்டு ஆத்மபோதம் படிக்கிறது பழக்கம் நான் அதை எடுக்கலை நேராக ஆத்மபோதமே எடுத்துட்டேன் ஆகையினால் தத்துவபோதத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லணும் இதுக்கெல்லாம் தேவதைகள் எல்லாம் சூக்ஷமாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது ஆ அபஞ்சீகிருத்த பூதோத்தம் பஞ்சீகரணம் செய்யப்படாத பூதங்கள்லேருந்து உண்டானது அதில் போடலைன்னா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் சாமானிய காரணம் பஞ்சபூதங்கள் விசேஷ காரணம் கர்மா அப்புறம் அதனுடைய ஸ்வரூபம் சூக்மசரீரத்தினுடைய அவயவங்கள் சூக்மசரீரத்தினுடைய உறுப்புகள் அப்புறம் இதனுடைய வேலை என்னதுன்னா போகசாதனம் சூக்ஷ்மாங்கம் போக சாதனம் சூக்ம அங்கம்னால் என்ன அர்த்தம் நுண் உறுப்பு நுண் உறுப்பு ஆனால் சூக்மாங்கம்னால் இங்கே நம்ம சூக்ம சரீரம் சூக்மமான ஒரு உடம்பு சட்டில் பாடி உடம்புக்குள்ள அது இருக்குது எப்படி நாம் நாம் நம்ம ட்ரெஸ் போடுறபோது உள்ளே ஒரு ட்ரெஸ் போட்டு மேலே ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அது மாதிரி சூக்ம சரீரத்தை மூடித்தான் ஸ்தூர சரீரம் இருக்குது போக சாதனம்னால் என்ன இதை வச்சுட்டு தான் இந்த ஜீவாத்மா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான் ஆ சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு கருவியாக இது இருக்கிறது சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இருப்பிடமாக உடம்பு இருக்குது எப்படி ஒரு பிளேக்ரௌண்டில் ப்ளே க்ரௌண்டில் வந்து நாம் விளையாடுறதுக்குள்ள சாதனங்களை வச்சிக்கிண்டு விளையாடுறோமோ அது மாதிரி இந்த ஸ்தூல சரீரத்தில் இந்த சூக்மசரீரங்கிற சாதனங்களை வைத்து கொண்டு இந்த ஜீவன் சுகதுக்க அனுபவங்களை அனுபவிக்கிறது போக சாதனம் போக ஆயத்தனம் போக ஆயத்தனம் ஸ்தூல சரீரம் போக சாதனம் சூக்மசரீரம் சூக்மசரீரம் இல்லாமல் சுகதுக்க அனுபவம் கிடையாது இன்பத் துன்பங்களை நுகர்வதற்கு கருவியாக சூக்மசரீரம் இருக்கிறது இன்ப துன்பங்களை நுகர்வதற்கான கருவியை பயன்படுத்தும் இடமாக ஸ்தூல சரீரம் இருக்கிறது என்பது கருத்து ஆக இது சூக்மசரீர லட்சணம் ஸ்தூல சரீர லக்ஷணம் ஸ்தூல சரீர லக்ஷணம் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் சூக்மசரீர லட்சணம் பதிமூணாவது ஸ்லோகத்தில் இனி காரண சரீரஸ்வரூபம் சொல்ல போகிறார் படிக்கலாம் அந்ய விதைய காரணோபிச்சித் தயமவார அனவிச்ச உபாதித் தயம் ஆத்மான ரொம்ப அழகா டெவலப் பண்றார் ஆச்சாரியர் நமக்கு 10-11 ஸ்லோகத்தில் வந்து பார்த்தது ஆத்மா நிருபாதிகா ஆத்மா நிருபாதிகா ஆத்மா உபாதிகள் அற்றதுன்னு பார்த்தோம் அதுக்கு விளக்கமும் பார்த்துக்கிறோம் இப்ப உபாதியை பத்தி இப்ப சொல்ற இப்ப காரணோபாதின்னு வார்த்தை உபயோகப்படுத்திருக்காரு இந்த ஸ்தூல சரீரம் பிரம்மஸ்வரூபமா இருக்கிற ஆத்மாவுக்கு ஸ்தூல உபாதின்னு ஸ்தூல சரீரம் உபாதி உபாதிக்கு லட்சணம் சொல்லியிருக்கேன் உப சமீப்பே ஸ்தித்வா உப ஆதீயத்தே சுயான் தர்மான் இத்தி உபாதி எந்த ஒரு வஸ்துவானது எந்த ஒரு வஸ்துவுக்கு பக்கத்தில் போய் தன்னோட தர்மத்தெல்லாம் அது மேலே ஏத்தி அந்த தர்மத்தை மறைக்கிறதோ அதுக்கு பேர் உபாதின்னு பேர்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 அந்த ஸ்பட்டிகம் நீளமாக தெரியறதுக்கு சிகப்பாக தெரியறதுக்கு காரணம் என்ன இந்த வஸ்திரம் இதுலேயே அந்த ஸ்லோகம் ஒன்று வரப்போகிறது இந்த பாருங்க பதினஞ்சாம் ஸ்லோகத்தில் பாருங்கள் பஞ்ச அடுத்த ஸ்லோகம் பஞ்சகோஷாதி யோகேன தத்தன்மய இவஸ்திதா சுத்தாத்மா நீல யோகேன ஸ்பட்டிகோ யசா அவரே சொல்ல போகிறார் அப்போ உப்பான்னு சொன்னால் அர்த்தம் ஆதீயத்தை சொன்னால் தன்னோட தர்மங்களை ஏற்றி மறைக்கிறதுன்னு அர்த்தம் மறைப்பு உபாதிங்கிறது உண்மையிலேயே மறைப்பாக இருக்கிறது ஆஹ் இந்த ஸ்தூல உபாதி ஸ்தூல சரீரம் ஸ்தூல உபாதி சூக்மசரீரம் சூக்ம உபாதி காரணசரீரம் காரண உபாதி ஆஹா இந்த சரீரத்தை உபாதிங்கிறோம் எவனாச்சே சொல்லலாம் ஸ்தூல சரீரோபாதி சூக்ஷரீரோபாதி காரணசரீரோபாதி அவர் அதை காரணசரீரோபாதின்னு போடாமல் காரணஉபாதின்னு சொல்கிறார் அவர் அதுக்கு லட்சணம் சொல்கிறார் அனாதி அவித்யா அனிர்வாட்சியா மூணுதான் சொல்கிறார் எப்ப இருந்து ஆரம்பம்னு தெரியாது அவித்யா அக்ஞானம் இந்த அறியாமை இருக்கே அறியாமையைத்தான் இங்கே காரணரீரமா சொல்றார் இத வந்து அனிர்வாச்சியம்னு இன்னொரு பதம் போட்டிருக்கார் அனிர்வாச்சியம் நிர்வச்சனம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இது இப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாது இதுக்கு நீங்க பிரமாணம் வேணும்னா பகவத்கீதை பதினஞ்சாம் அத்தியாயத்துக்கு போகணும் ந ரூபமேகோ பலபியதே நான்தோ நாதிர் ந சம்பிரதிஷ்டமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேண திருடேனிவா அங்கே என்ன சொல்லியிருக்கு ந ரூபமசேக தத்தோபலியத்துச்சாரம் பண்ணினா இதுக்கு இருப்பு இல்லாமல் போயிடும் ந அந்த இதுக்கு முடிவும் இல்லை நதிஹி இதுக்கு தொடக்கமும் இல்லை நம்பிரதிஷ்ட இது நெலச்சும் நிற்காது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 அது எப்படி வந்தது இந்த அஜானம் எப்படி வந்தது எப்படி வந்ததுன்னு கேட்டுருந்தா கேட்டுட்டே இருக்க வேண்டிதான் நோய் எப்படி வந்ததுன்னு பார்த்தா ஓரளவுக்கு காரணம் சொல்லலாம் அதுக்கு காரணத்தை மூல காரணத்தை கண்டுபிடிக்க போனோமானா முடியவே முடியாது ஏன் இப்படி வந்தது நீ இப்படி கண்டதெல்லாம் சாப்பிட்டதுனால வந்துது நான் ஏன் கண்டதெல்லாம் சாப்பிட்டேன் அது வந்து உனக்கு புத்தி கோளாறுனால எனக்கு ஏன் புத்திகோளாறு வந்தது புத்திக் கோளாறு வந்தது நாம் பண்ண பாவம் அப்படி வேறு என்ன சொல்ல முடியும் கடைசியில் புத்தி கோளாறு எதனால் வந்தது தெரியாது கடைசியில் ஒரு இடத்துல போய் நம்ம என்ன சொல்ல போகிறோம் தெரியாதுன்னு சொல்ல போகிறோம் அப்போ தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமான்னா தெரியாதுங்கிறத தெரிஞ்சிக்க முடியாது தெரியாதுங்கிறத தெரியாதுன்னு தான் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர தெரியாததை தெரிஞ்சிக்கிறதாக தெரிஞ்சிக்க முடியாது தெரியாதுங்கிறது தெரியாதுங்கிறதான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அனாதீ அனாதின்னா என்ன அர்த்தம் அது வந்து காரணமற்றது அப்படின்னு அர்த்தம் அவித்தியா என்ன அர்த்தம் விசாரம் பண்ணினா இல்லாமல் போவது அதனால தான் போட்டார் ந வித் யா யா ந வித்தியத்தே சா அவித்தியா விசாரா பரம் பிறகு எது இருக்காதோ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 காரியா நுமேயா சுதி யைவமாயா யா சர்வமிதம் ஜெகத் பிரசூயத்தே அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கு இத வந்து அனுமானம் பண்ணி தான் இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னதுன்னு அனுமானம் பண்ணணுமே தவிர அதோட ஸ்வரூபத்தை ஏன் வந்ததுன்னு ரொம்ப கேட்டுண்டே அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுங்கிறத ஆன்சர் நல்லது நீக்கணும் அநாத்தியவித்யா நிர்வாட்சியா காரணோபாதிருச்சியதே காரண சரீரம் என்று இது சொல்லப்படுகிறது அப்போ மூணு சரீரம் பார்த்துருக்கோம் ரெண்டாவது லைன் என்ன சொல்கிறது பாருங்கள் இந்த மூணுக்கு உபாதிக்கு வேறாக ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறது உபாதி திருத்தயா தன்யம் ஆத்மானம் என்னுடைய அறியாமையை நான் அறிகிறேன் என்னுடைய சூக்ம சரீரத்தை நான் அறிகிறேன் என்னுடைய ஸ்தூல சரீரத்தை அறிகிறேன் ஸ்தூல சரீரங்கள் வாயிலாக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 அமைதியானவனும் அல்ல என்னதான் சர்வ சாட்சி அகம் அவ்வளவுதான் தொடர்ந்து அடுத்த வகுப்புல பாப்போம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परापरमे, परापरमे। ओम, शान्ति शान्ति शान्ति ओम शांति शांति शांति வாழி பராபரமே ஓம் ஹரி ஓம் ஆதிகுநீ